في المساريع سقطوا وقد ما كانوا خارجا منه صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المصيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حُرِّمَتْ عَلَيْكُمْ أُمَّهَاتُكُمْ وَبَنَاتُكُمْ وَأَخَوَاتُكُمْ وَعَمَّاتُكُمْ وَخَالَاتُكُمْ وَبَنَاتُ الأَخِ وَبَنَاتُ الأُخْتِ وَأُمَّهَاتُكُمُ اللَّاتِي أَرْضَعْنَكُمْ وَأَخَوَاتُكُم مِّنَ الرَّضَاعَةِ وَأُمَّهَاتُ نِسَائِكُمْ وَرَبَائِبُكُمُ اللَّاتِي فِي حُجُورِكُمْ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 او كما قال عليه الصلاة والسلام சங்க கண்ணியத்திற்குரிய மேலான உடம்பா பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே எனது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே Nam uru MUBARAKANA அல்லாஹுக்கும் சட்ட திட்டங்கள் அதுல எந்த வகையான சிக்கல்களோ குழப்பங்களோ பிரச்சினைகளோ இல்லாத சட்ட திட்டங்கள் அது ADU வழிபாடுகளாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலே உள்ள சட்ட திட்டங்களாக இருக்கலாம் வியாசாரங்களிலே உள்ள சட்ட இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையிலே உள்ள சட்ட இருக்கலாம் குரான்ல நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பையினாத் ஆயாத் என்ற அத்தாட்சிகள் பையனாத் என்ற தெளிவான வேற சில இடங்கள்ல முபீன் என்று கேள்விப்படுகின்றோம் முபீன் என்றாலும் மிக தெளிவான இஸ்லாத்தில் உள்ள எல்லா வகையான சட்ட அது மிகவும் தெளிவானது நூற்றுக்கு நூறு சரியானது உண்மையானது அதுல காலங்கள் மாறுவதை கொண்டு இடங்கள் மாறுவதை கொண்டு பிரதேசங்கள் மாறுவதை கொண்டு அல்லது மனிதர்கள் மாறுவதை கொண்டு அந்த சட்ட எந்த வகையான மாற்றமும் ஏற்படாது அல்லாஹூ சட்டத்தை ஏற்படுத்தினான் என்றால் கியாம நாள் வரைக்கும் அந்த சட்ட தொடர்ந்து அமுலிலே இருக்கும் அல்லாஹூ சுதான அந்த மாதிரியான பல சட்ட வணக்க வழிபாடுகள் ஏற்படுத்தியிருக்கின்றான் கொடுக்கல் வாங்கலைகள் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் கூட்டத்துக்கு கொடுக்கின்றான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எடுத்துக் கொண்டோம் அதுல பல விஷயங்களை அல்லாஹு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் நம்முடைய இன்றைய இந்த நிகழ்ச்சியில அதாவது சொந்த பந்தம் உறவு மூலம் யாரு யாரு அவர்களுக்கு உறவு முறை சொந்த பந்தம் தரிப்படும் அரபி நம்முடைய அநேகமான பழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான் மஹரம் மஹரம் என்றால் முஹர்ரம் அதாவது ஹராமாக்கப்பட்டவன் முஹர்ரம் என்ற அந்த அரபி பதம் அல்லது மஹரம் என்ற அந்த அரபி பதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தில் உள்ள பதங்கள் முஹர்ரம் என்றால் ஹராமாக்கப்பட்டவன் அல்லது ஹராமாக்கப்பட்ட கண்ணியமான மாதத்திற்கு முகரம் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் நம்முடைய பழக்கத்தில் உள்ள மகரம் என்பது முஹர்ரம் என்ற அந்த பதத்தில் உள்ள அதே கருத்து அதாவது முஹர்ரம் மகரம் என்றால் யாரு யாரை திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது அப்ப யாரை திருமணம் முடிப்பது ஹராம் என்று சொல்லப்படுகின்றதோ அவர்கள் அல்லாத மற்ற அனைவர்களும் ஹலால் தான் யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அப்ப யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களை பார்க்கலாம் அவர்களுடன் பேசலாம் அவர்களுடன் பிரயாணம் செய்யலாம் அவர்களுடன் வீட்டில் இருக்கலாம் ஏன் இவர்களை திருமணம் முடிப்பது ஹராம் அப்ப மகரம் என்ற அந்த விடயம் அது மூன்று விடயங்களை கொண்டு வரும் முதலாவது இரத்த பந்தம் இரத்த சொந்தம் இரத்தத்தின் மூலமாக உள்ள ஏற்படக்கூடிய அந்த சொந்த பந்தம் முசா முசாஹரா அரபியில கூடுவார்கள் திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சொந்த பந்தம் மூன்றாவது ரபா அதாவது பால்குடியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சொந்த பந்தம் மூன்று வகையான சொந்தங்கள் பந்தங்கள் இஸ்லாத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மாற்று மதங்கள்ல மாதிரி அல்ல இஸ்லாமிய மார்க்கத்துல மாற்று மதத்தில விரும்புவாங்களோ முடிப்பாங்க இஸ்லாமிய மார்க்கத்துல பாரு ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த மூன்று வகையான உறவு முறையும் சொந்த பந்தத்து சுரு நாங்க ஆரம்பத்தில் ஓடினோம் முதலாவது உறவின் மூலமாக உள்ள சொந்த பந்தம் ரெண்டாவது திருமணத்தின் மூலமாக உள்ள சொந்த பந்தம் மூணாவது பால் குடியின் மூலமாக உள்ள சொந்த பந்தம் நீ எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க கீழ உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் உங்களுக்கு முன்னால் இதே மாதிரி போர்ட் வைக்கப்பட்டேன் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க முதலாவது இந்த ஆயுதத்தில் குறிப்பிடுகின்றான் உங்களுடைய தாய்மார்கள் இது ஆண்களை பார்த்துடைய ஆண்களை பார்த்து மட்டும் உம் மகா தூக்கும் உம்மை என்றால் தாய் உங்களுடைய தாய்மார்கள் உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டு விட்டது தாயும் வருவார்கள் தாயுடைய தாயும் வருவார்கள் தந்தையுடைய தாயும் வரு அல்லது என்ற வார்த்தைக்கு உண்மை என்பதைய தன்மை தான் உம்மஹா நபியுடைய மனைவிமார்களுக்கு என்ன கூறுவோம் உம்மஹாத்து முக்மினீன் தாய்மார்கள் அப்ப உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டு உங்களுடைய தாய்மார்கள் அதற்கு பின்னால் இரண்டாவது பன்மை தான் பனான் உங்களுடைய மகள்மார்கள் உங்களுடைய தாய்மார்களும் உங்களுக்கு ஹராம் உங்களுடைய மகள்மார்களும் இருந்து மகளும் உங்களுக்கு ஹராம் மகளுடைய மகளும் உங்களுக்கு ஹராம் மகனுடைய மகளும் உங்களுக்கு ஹராம் கீழே வந்தாலும் அதே சட்டம் தான் முன்னால் உள்ளது எவ்வளவு மேலே போனாலும் அதே சட்டம் தான் உங்களுடைய தாயும் ஹாராம் தாயுடைய தாயும் ஹாராம் தாயுடைய தாயுடைய தாய் ஹாராம் அது எவ்வளவு மேலே போனாலும் அதே சட்டம் இது இரண்டாவது மகள் மகளுடைய மகள் மகளுடைய மகளுடைய மகள் அல்லது மகளுடைய மகனுடைய மகள் அது எப்படி வந்தாலும் அதை நம்ம ஹராத்துக் கொள்ள வருது மூணாவது உங்களுடைய உங்களுடைய சகோதரிகள் அகவாத் என்பது என்பதைய பண்ண அகவாத் உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு சகோதரிகள் என்பது மூன்று வகையான சகோதரிகள் இருக்கிறாங்க தந்தைக்கும் பிறந்த சகோதரி அவர்களுக்கு உக்துன் ஷக்கீக் உடன் பிறந்த சகோதரி என்று சொல்வார்கள் இன்னும் சகோதரி இருக்கிறாங்க உள்ள சகோதரி உம்மா வேற இன்னும் ஒரு சகோதரி இருக்கிற மட்டும் இந்த சகோதரிகள் என்பதில் அந்த மூன்று வகையினர்களும் சேருவார்கள் உடன் பிறந்த சகோதரி பாப்பாவின் மூலமாக உள்ள சகோதரி உமாவின் மூலமாக உள்ள சகோதரிகள் நாலாவது அம்மா தூக்கும் உங்களுடைய தந்தையின் சகோதரிகள் உங்களுடைய தந்தையின் சகோதரிகள் வாப்பாவுடைய தாத்தாவாக இருக்கலாம் வாப்பாவுடைய தங்கச்சியாக இருக்கலாம் அப்ப ரெண்டு பேர்களுக்கும் அம்மா அதாவது உங்களுடைய மாமிமார் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் வாப்பாவுடைய மூத்த சகோதரி வாப்பாவுடைய இளைய சகோதரி அல்லது பாப்பாவுடைய வாப்பாவுடைய சகோதரிக்கும் அதே சட்டம் அப்பாவுடைய சகோதரி அவர்களும் உங்களுக்கு ஹராம் அதற்கு பின்னால் உங்களின் தாயின் சகோதரி பெரிய சகோதரிக்கு பெரியம்மாண்டுவாங்க சின்ன சகோதரிக்கு சாட்சி அதனால் உங்களுடைய தாயுடைய நேரான சகோதரி அல்லது உங்களுடைய தாயுடைய தாயுடைய சகோதரி மேல வாப்பாவுடைய வாப்பாவுடைய சகோதரி எப்படி மகரமோ அதே மாதிரி இங்க அடுத்ததுல உங்களுடைய உமாவுடைய உம்மாவுடைய சகோதரி அப்படின்னு கூட தாயுடைய சாட்சி அவர்களும் உங்களுக்கு மகரம் அவர்கள் உங்களுக்கு அராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இடையில இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லவேல மறந்துடும் அவர்களுக்கு எங்காவுடைய தம்பியுடைய மனைவிக்கும் நாங்க சாட்சி வாப்பாவுடைய தம்பியுடைய மனைவிக்கும் நாங்க சாட்சி அந்த சாட்சியின் தினத்துல வராது அவர்கள் மரம் அல்ல வாப்பாவுடைய அந்த அவங்க நாங்க அவங்களுக்கு அதற்கு பின்னால உங்களுடைய சகோதரனின் மகள்மார உங்களுடைய சகோதரனின் தம்பியுடைய மகள்மாரும் அது இன்னும் கீழும் அல்லது உங்களுடைய சகோதரனுடைய மகனுடைய மகள் உங்களுடைய பேச்சி உங்களுடைய தம்பியுடைய பேச்சி அவர்களும் உங்களுக்கு மகரம் அவர்கள் உங்களுக்கு பின்னாலுல் உக்தி உங்களுடைய சகோதரி உடைய நான் மேல சொன்னேன் சகோதரின் மூன்று சகோதரிகளும் வருவாங்க உங்களுடைய சகோதரி உடைய அது சகோதரி உடைய மகனுடைய இருக்கலாம் உங்களோட சகோதரி உடைய பேச்சியாகவும் இருக்கலாம் நல்ல கவனிங்க தாய்மார்கள் என்பது முதலாவது மகள்மார்கள் என்பது இரண்டாவது சகோதரிகள் என்பது மூணாவது வாப்பாவுடைய சகோதரி மாமி நாலாவது உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மா ஐந்தாவது சகோதரனின் மகள் பிந்துல் அஹ் ஆறாவது பனாத்து சகோதரனுடைய மகள்மார்கள் ஏழாவது இந்த ஏழு பேர்கள் தான் நம்முடைய இரக்க பந்தத்தின் மூலமாக எங்களுக்கு இவர்கள் நிரந்தரமாக அறமாக்கப்பட்டவர்கள் அதாவது எங்களுடைய உம்மா உமாவுடைய உம்மா உம்மாவுடைய உம்மாவுடைய உம்மா அது அப்படி மேல போவோம் அதே மாதிரி எங்களுடைய மகள் மகளுடைய மகள் மகளுடைய மகளுடைய மகள் அது அப்படி கீழே போவும் அதற்கு பின்னால பாப்பாவுடைய சகோதரி உமாவுடைய சகோதரி அதற்கு பின்னால எங்களுடைய சகோதரனுடைய மகள்மார் சகோதரியுடைய சகோதரனின் மகள்மார்கள் சகோதரியின் மகள்மார்கள் இந்த ஏழு கூட்டத்தார்கள் தான் அவர்கள் எங்களுக்கு இறக்க பந்தத்தின் மூலமாக அல்லாஹூ சுனகால என்ன செய்திருக்கிறான் இவர்களை ஆறாமாக்கி வைத்திருக்கிறான் உம் இடத்தில் வாப்பமார்கள் வருவாங்க தாய்மார்களே உங்களுக்கு உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தையுடைய தந்தை உங்களுடைய தாயுடைய தந்தை இவர்கள் எல்லாம் சகோதரிகளை உங்களுக்கு ஹராம் பெண்களுடைய மகன் உங்களுடைய உங்களுக்கு ஹராம் மூணாவது ஆண்களுக்கு சகோதரிகள் அப்ப பெண்மணிகளுக்கு சகோதரர்கள் தாய்மார்க்கு சகோதரிகளே உங்களுக்கு மூணாவது யாரு ஹராம் உங்களுடைய உடன் சகோதரர்கள் உங்களுடைய உங்களுடைய பாப்பா மூலமா மட்டும் சகோதரர்கள் அல்லது உங்களுடைய சொல்ல வேண்டிய தேவை இல்ல ஒரே தாய்க்கும் தந்தைக்குள்ள சகோதரர் வாப்பா வேற உமா உண்டு உம்மா மூலமா உள்ள சகோதரர்கள் அப்ப மூணாவது உங்களுடைய சகோதரர்கள் அவர்களும் உங்களுக்கு அறாம் நாலாவது இப்ப அம்மா துக்கு முன் இருக்குது உங்களுடைய உங்களுடைய பாப்பாவுடைய சகோதரர்கள் பாப்பாவுடைய நானாவாக இருக்கலாம் பாப்பாவுடைய தம்பியாக இருக்கலாம் பாப்பாவுடைய தம்பி அவர்கள் என்ன உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு ஹராம் அதற்கு பின்னால் காலா தூக்கும் இன்று ஆண்களுக்கு வந்திருக்குது அதுல பெண்கள் எப்படி வருவாங்க உங்களுடைய உமாவுடைய சகோதரர்கள் உங்களுடைய உமாவுடைய சகோதரர்கள் உங்களுடைய உமாவுடைய நானாவாக இருக்கலாம் அவங்க உமாவுடைய தம்பியாக இருக்கலாம் உம்மாவுடைய நானா உமாவுடைய உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறான் எங்க பாஷையில நாங்க தாய் மாமான்னு சொல்லுவோம் தாய் மாமா அப்ப இந்த பெண்மணிகளுக்கு அவர்கள் உம்மாவுடைய சொந்த சகோதரன் நானாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவர்களும் உங்களுக்கு ஹராம் சகோதரனின் மகள்மார்கள் பெண்களுக்கு எப்படிமார்கள் உங்களோட தம்பியுடைய மகன்மார்கள் இருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்கு ஹராம் அதற்கு பின்னால ஏதாவது உபாத்துள் உக்தி உங்களுடைய சகோதரி உடைய மகள்மார்கள் என்று வந்திருக்குது அது உங்களுடைய சகோதரி உடைய மகன்மார்கள் இவர்கள் தான் என்ன உங்களுக்கு ஆண்களுக்கு மூலமாக இந்த ஏழு பிரிவினர்கள் என்ன செய்யறாங்க ஆண்களுக்கும் ஹாரமாகிறாங்க அதே மாதிரி இந்த ஏழு பிரிவினர்கள் தான் பெண்களுக்கும் ஹாரமாகிறாங்க அப்ப அடுத்த அந்த சப்ஜெக்டுக்கு முன்னால நாங்க பார்க்கலாம் நம்முடைய பாப்பாவுடைய சகோதரி உதாரணமா மாமின்று வைங்க அம்மாவுடைய சகோதரி பெரியம்மாவோ சாட்சி என்று வைங்க அவர்கள் எங்களுக்கு மகரம் வந்தா அவர்களுடைய பெண்மணிகள் இல்ல அவர்களுடைய மகன்மார்கள் எங்களுக்கு இல்ல சிலவேல எங்கட எங்கட பழக்க தெரிவிக்கிறது எங்கட நானத்தானே எங்கட பாத்தானே எி சங்கே அப்படித்தானே பழகினோம் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் சகோதரி உங்களுக்கு மகரம் சகோதரி உங்களுக்கு மகரம் சகோதரி மகரம் இல்ல வாப்பாவுடைய சகோதரி உடைய மகரம் இல்ல அவர்கள் மகரம் இல்ல அவர்களை திருமணம் முடிப்பது ஆகும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப யாரை யாரை திருமணம் ஆகமோ அனுமதியோ அவர்களை பார்க்க இயலாது அவர்களுடன் பேச இயலாது அவர்களுடன் தனிமையிலோ இருக்க இயலாது அந்த மற்ற அந்நிய பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இவர்களுக்கும் வரும் மேலான பெரியாரள சகோதார சகோதரிகளே இது மூலமாக உள்ளவர்களுக்கு பெரிய சின்ன சகோதரிகள் எங்களுக்கு மகரம் அவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு மகரம் இல்லை மகரம் இல்லாட்டி அவர்களை திருமணம் முடிப்பது கூடும் இது முதலாவது அதாவது நசப் வம்மிஷம் இரட்ட பந்தத்தின் மூலமாக உள்ள மகரமுடைய முறை அதற்கு பின்னால இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான் ஒரே இந்த ஆயத்தில் மூன்று வகையான உறவு முறைகளையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் இரண்டாவது வரியில உள்ளாத்தி அருத அணக்கும் உங்களுக்கு பால் புகட்டிய தாய்மார்கள் அவர்களும் உங்களுக்கு ஹலால் அவர்களும் அவர்கள் உங்களுக்கு அதாவது உங்களுடைய சொந்த தாய் மாதிரி தான் உங்களுக்கு பால் புகத்திய தாய்மார்கள் அதே மாதிரி அதற்கு பின்னாலு பால் குடியின் மூலமாக உள்ள சகோதரிகள் ஆனா அல்ல பால் குடியின் மூலமாக உள்ள ரெண்டே ரெண்டு உறவை தான் இங்க சொல்லி பால்குடியின் மூலமாக உள்ள அந்த தாய்மார்கள் அதே மாதிரி பால்குடியின் மூலமாக உள்ள அந்த சகோதரிகள் இந்த ரெண்டு தான் அல்லாஹூத்தால் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான் ஆனா ஹதீஸ்ல நபி சல்லாஹூ அலை அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் புகாரில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வம்மிஷத்தின் மூலமாக யார் யார் ஹராமாகுவார்களோ அவர்கள் எல்லாமே பால் குடியின் மூலமாகவும் தெளிவான மூலமாக யார் யார் ஹராமோ அவர்கள் எல்லாமே பால் குடியின் மூலமாகவும் அப்ப வம்சத்தின் மூலமாக குறிப்பிட்டோம் உங்களுடைய மகள்மார்கள் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய பாப்பாவுடைய சகோதரிகள் உங்களுடைய உமாவுடைய சகோதரிகள் உங்களுடைய சகோதரனின் மகள்மார்கள் உங்களுடைய சகோதரியின் மகள்மார்கள் இந்த ஏழு பேர்களும் பால்குடியின் மூலமாகவும் இவர்கள் மகமாக்கப்படுவார்கள் மூலமாக இந்த ஏழு பேர்களும் அவர்கள் என்ன செய்வார்கள் மகரமாக்கப்படுவார்கள் அவர் ஆயிஷான்னு சொல்லக்கூடிய ஒரு தாயிட்ட பால் குடிச்சாங்க இப்ப ஆயிஷான் அந்த அப்துல்லாவுடைய தாய் சிலர்களுக்கு குழந்தை இல்லை என்ன செய்யறாங்க புல் எடுத்து வளர்க்கிறாங்க இப்ப வளர்க்கிற அந்த தாய்மார்களுக்கு உதாரணமா அஸ்மான்னு வைங்க அந்த வளர்ப்பு தாய்க்கு பேரு பான்குடி தாய்க்கு பேரு ஆயிஷான்னு நாங்க வைத்துக் கொள்வோம் இந்த அப்துல்லாட உமா யாரு ஆயிஷா தான் அந்த அத்மா அல்ல அவ எ தாயாக ஆகலாம் என்று சொன்னா ஒன்று அவ பால் கொடுக்கணும் அல்லது அவவுடைய நெருக்கமானவர்கள் பால் கொடுத்தால் உறவு முறை வரும் அது தாய் என்று உறவு வராது உதாரணமாக இங்க அத்மா என்ற ஒரு பெண்மணி அவர் குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு புள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க வளர்த்து அவட்ட பால் இல்ல அவருடைய சகோதரி என்று அவளுடைய சகோதரி ஆயிஷாவை வச்சு பால் புகற்றுறாங்க இப்ப இந்த அப்துல்லாவுடைய உமா யாரு ஆயிஷா தான் அப்ப யாரு யார உம்மான்னு சொல்லி சொன்னிருக்கிறாங்களோ அந்த அப்மா யாரு உம்மாவுடைய சகோதரி யாரா வருவாங்க சாட்சியா வருவாங்க அல்லது பெரிய வருவாங்க விழுந்து நான் சொல்றது இப்ப யார் அந்த தாய் தான் தாய் அந்த தாயுடைய தங்கச்சி தங்கச்சியா இருந்தால் இந்த சாட்சியாகும் தாத்தாவா இருந்தால் இந்த பிள்ளைக்கு அது பெரியம்மாவா அல்லது உதாரணமாவை அந்த ஆயுஷாவுடைய கணவர் உதாரணமா இங்க முகமது என்று வைத்துக் கொள்ளுங்க அந்த கணவர் தான் இந்த பிள்ளைக்கு பாப்பா பால குடியின் மூலமாக உள்ள வாப்பா இவர் தான் ஆனா அந்த அப்துல்லாபா வளர்க்கிறது அப்துல் ரஹ்மான்னு அவர் வாப்பாவாக வளர்த்தோம் கொண்டாடுவாங்க இவர் இவர் வாப்பாவா வரையலாது யாரு அந்த குழந்தைக்கு பால் புகட்டினாங்களோ அந்த பால் புகட்டிய பெண் தான் தாய் அந்த பால் புகட்டிய பெண்ணுடைய கணவன் தான் தந்தை அதிலிருந்து அப்படி உறவு முறை அப்படி வரும் அப்ப ரெண்டாவது உறவு முறையை அல்லாஹு சுதானா குறிப்பிடுகின்றான் உள்ளாக்கி அருகானும் அவங்களுக்கு பால் புகட்டிய அந்த தாயும் உங்களுக்கு மகரம் உங்களுக்கு மகரம் அந்த தாயுடைய தாயும் உங்களுக்கு மகரம் அந்த தாயுடைய பாப்பாவுடைய உமாவும் உங்களுக்கு மகரம் அதே மாதிரி நாங்க மேல சொன்ன அந்த ஏழு வகைகளும் இந்த பால் குடிக்கக்கூடிய பால் குடியின் மூலமாக உள்ள உறவு முறைக்கு இது சம்பந்தமாக ஆகும் மேதான பெரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இதுல நாங்க விளங்க வேண்டிய ஆக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சிலர்கள் அவசரப்பட்டு குழந்தைகள் இல்லாட்டி பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிறாங்க ஆனா எப்படி பிள்ளைகளை எடுத்து நாங்க வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கு மத்தியில் உறவு முக வரணும் தான் குடிப்பாட்டோனும் வேற வழி இல்லை ரெண்டே ரெண்டு முறை தான் இருக்குது ஒன்று உங்களுக்கு நெருக்கமான உராவின் மூலமாக பால் குடிக்க பால் குடிக்க வச்சுங்க அந்த பால் குடியின் மூலமாக அந்த உறவு முறை வரும் அது வேறொரு வகையில உறவு முறை வரும் போட்டு யாரையாவது திருமணம் முடிச்சு வைக்கும் அதுக்கும் வளர்ந்து முடிச்சு வைக்கிற சொந்த நான மாதிரி சொந்த தம்பி மாதிரி சொந்த தாத்தா மாதிரி சொந்த தங்கச்சி மாதிரி இஸ்லாம் கூறுகின்றது இது தான் நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்களா அவர்களுக்கு உங்களுக்கு உடன் அவர்களுக்குரிய உணவு வரணும் அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு நெருக்கமான யாராவது ஒருவரின் மூலமாக பால் வைக்கணும் அந்த பாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கணும் மூணு வருஷத்துல பால் குடிக்கூடிய கருத்து படி அதுல மாசம் கூடிய அந்த காலத்தில் பால் புகட்டும் அதாவது தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு பூர்த்தியாக பாலை புகட்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பூர்த்தியான இரண்டு வருடத்திற்கு பாலை புகட்டலாம் புகட்டுவதற்குரிய அனுமதி குறிப்படுக பால் புகத்ததும் இந்த ரெண்டு வருஷத்திற்கு உள்ளாக இருக்கணும் இமாம் இன்னும் ஒரு சட்டத்தை போடுறாங்க அஞ்சு தடவை அந்த தாயுடைய மர்பகத்தில் வாய வச்சு ஒழுக்க பால் குடிக்கும் மறுக்கப்புள்ள கொஞ்ச நேரம் வாயெடுக்கும் திருப்பி தாய் தூக்கி வைக்கும் ஒரு ஆயத்திருந்துச்சு பின்னால் அதை மாற்றி ஹம்சு ரபா ஆற்றிருந்தா சொன்னால் அந்த ஆயத்து கொரான்ல இல்ல அந்த சட்டம் இன்னும் உலகத்தில் இருக்குது அதனால ஐந்து முறையாவது ஆக குறைந்த பட்சம் பால் குடிக்கணும் குறித்தால் தான் இந்த பொருளைக்கு பால் புகட்டிய தாய் தாயாக ஆகலாம் இதுல இன்னும் பெண்கள் கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வைக்கணும் இந்த கூட்டாளி தன்மையில பாலை புகட்டிடுவாங்க உதாரணத்தையே யாராவது கொண்டு வந்து உதாரணமா சகோதரி தாத்தா தங்கச்சி பால் கொடுக்கிறது தங்கச்சியில பிள்ளைக்கு தாத்தாவுக்கு பால் குடுக்கிறது ஆனா எப்ப செக் பண்ணும் பின்னாலே செக் பண்ணும் கொஞ்சம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால இப்ப கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகும் போது வந்துடும் உதாரணத்துக்கு அவங்க மாமியுடைய சாட்சியுடைய மகள் என்று வைத்துக் கொள்ளுங்க அப்படி இந்த திருமணம் முடிக்கணும் ஆனா ஒரே இந்த பால் குடித்ததன் மூலமாக இந்த தாய் தாயாக மாறிடுவார் அதனால சிலர்கள் இதுல ரொம்ப இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு நான் பால் புகட்டி வைக்கிறேன் நபி உடைய காலத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒரால் வாராரு ஒன்று கூறுகின்றார் யார் சூழல்ல நான் இவருக்கும் இவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் பால் புகட்டி இருக்கிறேன் இப்ப மதியனாவுல பெரிய பிரச்சனை இப்ப மக்கள் இருந்து மதியனாவுக்கு வார அவர் வந்து கேட்கிறாரு யாரும் சோழ்தான் நாங்க பல வருஷமாக வாங்கிட்டோம் இப்ப வந்து சொல்றா எனக்கும் பால் இவ என்னுடைய கணவனுக்கும் பால் புகட்டியாதான் சொன்னாங்க வேற வலியுல்ல தெரிஞ்சிருங்க நிறைய அவங்க சொன்னாங்க வேற வழியில் பிரிஞ்சிருந்தாங்க சமீப காலத்துல ஈஜிப்டியில் நடந்த பெரிய ஒரு நிகழ்வு இருபத்தி மூணு பின்னால ஒரு தாய் வந்து சொல்றா ஒரு கணவனையும் மனைவியை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் புகட்டியிருக்கிறேன் அது கோது நீதிமன்றிய செய்தி பொறுப்படியாக ஒரு பெண்மணி வேற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு பால் புகட்டினாலும் அத நம்பிக்கையான சொல்லி வைக்கணும் அல்லது எழுதி வைக்கணும் இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறேன் பாதுகாக்க சில வருடங்களுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் திருமணம் நடந்து அதற்கு பின்னால் இந்த விஷயம் தெளிவுக்கு வந்த திருமணத்தை உடனடியாக பிரிக்க வந்துவிடும் மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதனால பால்குடி உடைய விடயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாத்திரமல்ல நதி அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு புள்ள பேசிக்கொண்டு வராங்க பெண் பேசுறாங்க நவீனத்துல வந்து கேட்கிறாங்க எப்படித்தான் அதில் ஹம்சாவுடைய மகள் இருக்கிறாங்க அந்த மகளை நீங்க திருமணம் முடியுங்களேன் அப்படின்னு நதியவர்கள் சொன்னாங்க ஹம்சாவும் நானும்பா என்ற பெண்மணி பால் குடிச்சிருக்கிறோம் பெண்மணிக்கு நானும் ஹம்சாவும் பால் குடிச்சிருக்கிறோம் அப்ப ஹம்சா யாரு என்னுடைய பால் குடி சகோதரர் பால் குடி சகோதரனுடைய மகள் எனக்கு திருமணம் முடிக்கா அதனால நபி அவங்க சொல்லிட்டாங்க அதே எனக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார் இருக்கிறார் அவரும் அபுல் கொ அதாவது கொஞ்சம் வித்தியாசமா வருது ஒராள் வாராரு அவருடைய பாப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க அவனுடைய வாப்பாவும் ஆயிஷா ரவி அல்லாஹா அவர்களுடைய தந்தையும் அநேகமா பால் குடி செய்கிறார் இப்ப எப்படி உறவுமுறை வருது என்றா அந்த பால் குடி தந்தையுடைய சகோதரர் இவர் சகோதரி ஆயிஷா பால்குடி அவருடைய வாப்பாவுடைய சகோதரனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடன் நபியவங்க சொன்னா அவரை வீட்டு கெடுங்க அவரோட பேசுங்க விரும்பினா கதையுங்க அவரை உபசரிங்க இந்த பால்குடியின் மூலமாக உள்ள அவர் உங்களுடைய சகோதரர் a மேலான பெரிய சகோதரே தாய்மார்களை சகோதரிகளே அவர்கள் தனிப்படுவதற்கு இரண்டு முக்கியமான நிபந்தனை இரண்டு வருடத்திற்குள்ளால அந்த குழந்தை பால் குடித்திருக்கோம் அதே மாதிரி குறைந்தது ஐந்து தடவையாவது பால் குடித்திருக்க பால் குடி உறவு பின்னால நாங்க இரத்த பந்தத்தின் மூலமாக உள்ள உறவுமுறை உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள் உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள் உங்களுக்கு மஹரம் அவர்கள் உங்களுக்கு அறாம் அதாவது எங்களுடைய பாஷா தான் உங்களோட மாமி தாய்மார்களுக்கும் அதே சட்டம் தான் அதே சட்டம் மாமியுடையும் அவனோட மனைவிமார்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக இருக்கிறாங்க இதற்கு இதை நாங்கள் பெண்களுக்கு எடுத்துக் கொண்டோம் உங்களுடைய கணவன்மார்களுடைய தாய்மார்கள் கணவன்மார்களுடைய பாப்பா உங்களுடைய மாமாவுடைய வாப்பாவும் உங்களுக்கு மகரம் அதற்கு பின்னாலிக்கும் உங்களோட மடிகளில் வளரக்கூடிய மனைவிமார்களுடைய முந்தைய கணவனின் மூலமாக உள்ள மகள்மார்கள் அதாவது நீங்க திருமணம் முடித்து இருக்கிறீங்க ஒரு மனைவிய அந்த மனைவி வேறொரு திருமணத்தை முடிச்சு அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பொம்பளைக்குள்ள இருக்குது அந்த பொம்பளை மடியில தான் வளருது இங்கோரிக்கு முன் அவங்களோட மடிகளில் வளர்ந்த வளருவாங்க வளரா விட்டாலும் சரி உங்களோட மனைவி வேறொரு திருமணம் ஒளித்து அந்த கணவனின் மூலமாக அந்த பெண் குழந்தைகள் அவர்களும் உங்களுக்கு ஹராம் மனைவிமார்களுடன் நீங்க உடல் உறவில் ஈடுபட்டு இருந்தால்தான் அவளுடைய முந்தைய கணவனுடைய மகள் உங்களுக்கு ஹராம் ஒரு பெண்ணோட நீங்க திருமண ஒப்பந்தம் செஞ்சிட்டீங்க அவர்களோடு சேர்ந்து வாழல்ல அவர்களோடு சேர்ந்து வீடு கூட அவர்களுடன் உடல் உறவுபடல ஒப்பந்தம் மட்டும் நடந்திருக்கு மூலமாக உள்ள மகள் அப்படி அந்த மகள் ஹலால் இந்த குரலில் தெளிவா சொல்லுது எந்த மனைவியுடன் நீங்க உடல் உறவு அப்ப அவர்களுடைய முந்தைய கணவனுடைய மகள் அது ஹராமே ஹராம் உடல் உறவு ஈடுபடல்ல வீடு கூட அதாவது மட்டும் நடந்திருக்கு நடந்தது இன்னும் கணவனும் மனைவியும் சேர்ந்து உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் வருது அந்த மனைவிமார்களுடன் நீங்க உடல் உறவு ஈடுபடல்ல அவர்களுடன் வீடு கூட பல ஜூனாக அழைக்கும் அந்த முந்தைய மகள்மார்களை முடிப்பதின் உங்களின் மனைவிக்கு முந்தைய கணவனின் மூலமாக கிடைத்த அந்த பெண் அந்த மகள் அவளும் உங்களுக்கு மகரம் மூணாவது உங்களுடைய முதுகன் கண்டின் மூலமாக உங்களுடைய முதுகன் கண்டின் மூலமாக உள்ள உங்களுடைய மகனுடைய மார்கள் அதாவது மகனுடைய மனைவி எங்கள பாஷையில சொல்ற அந்த மருமகள் உங்களோட மகனை முடிச்சிருக்கிற மருமகள் அந்த மருமகளும் உங்களுக்கு மகரம் அந்த மகனுடைய மனைவியாக இருக்கலாம் வாப்பா பேருடைய மனைவியாக இருக்கிறோமே முதுகன் தந்து அதாவது உங்களின் மூலமாக கிடைத்த அந்த ஆம்பள பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களே அவர்கள் உங்களுக்கு ஹராம் அவர்கள் மகரமாக இருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஆயத்தை இறங்கியதற்கும் ஒரு முக்கியமான காரணத்தை குறிப்பிடுகின்றார் இந்த ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்க குழந்தைகளை எடுத்து வளர்ப்பாங்க அந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்தா அந்த வளர்ப்பு குழந்தைய சொந்த குழந்தை மாதிரி பார்ப்பார்கள் அந்த அடிப்படையில தான் அதில் அரபியல்லாகுவனும் அவர்களுடைய நீண்ட சரித்திரம் அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய ஒரு ஹக்கீபாம் ரபி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு வியாபாரத்தில் விற்கப்படுகின்ற பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து ரொம்ப நல்லவர்கள் அவர்களை தன்னுடைய அடிமையாக வைத்து அவர்களை திருமணம் முடிக்கிறார்களோ திருமணம் முடித்த உடனேயே நபி அவர்களுக்கு இந்த அவர்கள் நபி அவர்களுடனே வளர்றாங்க நபி அவர்களுடனே சேர்றாங்க எந்த அளவுக்கு இருந்தா இப்ப எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா முகம்மது முகமதுடைய மகன் செய்தியவர்களுடைய அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் சாம் தேசத்திற்கு போறாங்க ஒரு வியாபார கூட்டத்தில் உம்மையான தந்தை தந்தையுடைய சகோதரர் காச்சா அங்க வந்து இவரோட கொஞ்சம் சந்தித்து பேசி இப்ப விளங்கிட்டாரு என்னுடைய நானாவுடைய முழு விருத்த கேட்டு மீண்டும் அவரு அந்த வாப்பாட்சா நிறைய அன்பளிப்பு குழுக்கள் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்து ரசூல் சல்லாஹுடைய அவர்களை சந்தித்து இப்படித்தான் முகம்மத் உங்களை பத்தி நாங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க ரொம்ப நல்லவர் நீங்க நல்ல குணம் உள்ளவரு நீங்க அப்படி இப்படி எல்லாம் செய்றீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்க அடிமையா இருக்கிறதா நாங்கள் இவ்வளவு அன்பளிப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கிறோம் அதனால நீங்க இந்த அன்பளிப்பு பொருட்கள் எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஒப்படைச்சிருங்க சொன்னாங்க நீங்க கொண்டு வந்த அன்பளிப்பு பொருள் எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் தீத கூப்பிடுறேன் அவர் அவங்களோட வர விருப்பம் தான் தாராளமா கூட்டிக் கொண்டு போங்க அவர் விருப்பம் தான் நான் அதை தயார் ஹாரிசா விட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு வந்தவனு கேட்டாங்க தெரியுமா இது சொல்லாங்க இது என்னுடைய வாப்பா இது என்னுடைய காச்சா இப்ப அவங்க எல்லாம் விரும்புறாங்க நீங்க திரும்பி அவருடைய போனும் அன்பளி பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க தீதகுணம் ஹாரிசா அவங்களோட என்ன அப்ப சொன்னாங்க நான் ரசூலுல்லாவ என்னுடைய வாப்பாவா புரிஞ்சு கொண்டுட்டேன் ரசூலுல்லாவ என்னுடைய சாச்சாவாக புரிஞ்சு கொண்டேன் நபிவர்களுக்கு நிகராக எனக்கு எந்த வாப்பாவும் இல்ல நபிக்கு நிகராக எந்த சாச்சாவும் இல்ல அதனால நபி விட்டுட்டு என்னால வரையலா அப்படின்னு சொன்னவுடன் அந்த வாப்பாவும் சாச்சாவும் சொன்னாங்க அல்ல உங்களுக்கு ராம செய்வானா நபி அவங்களுக்கு துவா செஞ்சு நீங்க எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைய வளர்த்திக்கிறீங்கன்னு சொல்லி அதுல ரசூல் உள்ளாட்டி என்ன செஞ்சாங்க விட்டுட்டு போயிட்டாங்க மேலான சகோதரர்கள் வளர்த்து பெரியவரான திருமணம் முடித்து கொடுக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் அடிக்கடி பிரச்சனை அதில் சொல்வாரு நான் சொல்ல போறேன் அவசரப்பட்டுடாதீங்க அவசரப்பட்டு ஒ நினைக்காரு அவர்கள் மீது உபகாரம் புரிந்தோம் நீங்களும் அவருடைய உரிமையை விட்டு அவருக்கு நீங்க உபகாரம் செய்தீங்க அவர் தன்னுடைய மனைவியை விட போறேன் என்று சொன்ன நேரத்தில் என்ன நடக்குது ப்பொழுது அந்த காலத்தில் பாருங்க உள்ள சில மூட நம்பிக்கைகளை இல்லாமல் வளர்ப்பு மகன் சொந்த மகன் மாதிரி நிறுச்சிக் கொண்டிருந்தாங்க மகன் தான் சொந்தான் ஒருபதும்கன்மார்களை சொந்த மகன்மார்கள் ஆகலாம் ரொம்ப கடுமையா வந்திருக்கிறது ஒரு வளர்க்கூடியுடைய பயங்கரமா வந்திருக்கு தந்தை தான் சொந்தமான தந்தை சொந்தமான தந்தை தான் அதனால நாங்க சொல்றது ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது ஒரு கணவனும் மனைவியும் கொஞ்சம் அவர்களுக்கு கிடைச்ச கும்பல புள்ள பெருசாக இருக்கு இப்ப அந்த வாப்பா தான் மலி வேற வளர்த்த வாப்பா வரையலாது அல்லது ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா வழியா வரையலாது சிலவேல உங்களுடைய தம்பி தாய் மாமா அறவே வரவே இப்ப வழியாறு வருவாங்க அந்த புள்ளையுடைய தந்தை தான் வழியாக வரலாம் அதனால் ஏதாவது கொஞ்சம் அந்த உறவு முறையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் வாப்பாய்வங்கத்தான் இந்த வலியாக இப்பொழுது முட்டு புள்ளி வைப்பதற்காகவும் கூறுகின்றான் நீங்க எதை சொன்னாலும் வளர்ப்பு மகன் சொந்த மகனாக வரவே இயலாது வேறொரு அஜீஸ்ல வருது யாராவது ஒரு ஆள் தன்னுடைய வளர்ப்பு தந்தை யாரு தெரிந்து வேறு ஒரு அதாவது சொந்த தந்தை யாரு தெரிந்து வளர்ப்பு தந்தையே தந்தை என்று சொன்ன அவருக்கு சொருக்கம் அறாமன்று வந்திருக்கு கவிகான ஹதீஸ்ல வந்திருக்கு அதனால் இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கோம் இதுல சமூகத்துல ஒரு சிலர் பயப்படுறாங்க பெரிசா சரிச்சு இப்ப நாங்க எப்படி சொல்றது இல்ல வேகக்குமத்தான முறையில அன்பான முறையில இறக்கமான முறையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விபரித்து இந்த விஷயத்தை அவர்கள் ஊட்டப்படணும் நான் அவட வள அவட இவங்க கூட வளர்த்த உமா தான் ஆனா பால் புகத்தை சின்ன பிடிக்க பால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பால் புரியின் மூலமாக நூற்றுக்கு நூறு அவங்க தாயும் தந்தையுமாக ஆகுவாங்க அல்லது ஆகுவாங்க யாரு பால் புகட்டினாங்களோ அந்த அடிப்படையில் வரும் ஆனா பாலப்பகத்தல்ல அப்படின்ற வளர்ப்பு தந்தை அவரை வளர்ப்போம் வளர்த்தவரே கொரான வருது என்ன லாலுக்கும் தப்புக்கும் அந்த ஆயத்துடைய தொடர்ல வருது உண்மையானது சரிய ஒரு பேச்சுக்கு அந்த உண்மையான தந்தையைக்கும் நீங்க சொல்லும் இவரைய சகோதரன் மகன் என்று சொல்லுவானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சிலைகிதர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆனா புல்லை சொல்லி சொல்ல இயலாது மேலான பெரிய சகோதரே தாய்மார்களே சகோதரிகளே அதனால அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து வளர்ப்பு மகன சொந்த மகன் மாதிரி பார்க்கிறது அப்ப அவர் இறந்துட்டு அவருடைய சொத்துலே பங்கு கொடுப்பாங்க இந்த மூட நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கணும் வளர்க்கும் மகன் இப்படில பங்கு வரையலாந்தாம்புல இருந்தாலும் இருந்தாலும் ஏலாது அதை இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் அல்லாஹூ சுபான் என்ன செய்கிறான் அவர்களி அவர்களுக்கே திருமணம் முடித்து வைக்கின்றான் அதற்கு பின் பெண்ணை அவரிடம் இருந்து நீங்க ஏன் இலை வளர்ப்பு மகன்மார்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடிப்பது பெரிய ஒரு பாவம் குற்றம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே அதை இல்லாமல் அதை இல்லாமக்குவதற்கு என்று சொல்லி அல்லாஹூக்கான் இந்த ஆயத்த இறங்கிய உடனே அவங்க தர சொல்லப்பட்டே முடிச்சிருந்தாங்க நபிய அவங்க நேரம் செய்ய ரூமுக்குள்ள போனாங்க நிச்சயிக்கப்படுது சொல்லுவாங்க நடந்துச்சு என்னுடைய திருமணத்தை என்னுடைய திருமணத்தை அல்லா வானத்தில் செய்து வைத்தான் ஏது வான செய்து உலகத்துல பூமியில தான் நடந்திருக்கு என்று அதுல ஜெய்னி அல்லாஹ் பெருமையாக பேசுவார்கள் தகாபாக்கள் சொல்வார்கள் இந்த ஜெயின புடைய வலிமா விருந்தான் கொஞ்சம் விசேஷமா தந்தான் மற்ற வலிமாத்திற்கு பின்னால்தான் குறிப்பிடுவார்கள் ஏன் இந்த ஒரு மூட நம்பிக்கை வளர்ப்பு மகன் சொந்த மகன் மாதிரி வளர்ப்பு மகனாக நல்லா சொன்னி ஆபாயின் உங்களுடைய பாப்பா மார்களுடைய பெயர்களை கொண்டு கூப்பிட்டாலும் அவர்களை கூப்பிடுவாங்க ஆயத்தில் அதற்கு மறுப்பு வந்து இருக்குது உங்களுடைய நேரடியான குழந்தைகளுடைய மனைவிமார்களும் உங்களுக்கு வளர்ப்பு மகன்மார்களுடைய அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஏக காலத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் முடிப்பதும் இதுவும் செயலிடங்கள்ல வருது தாத்தாவ முடிப்பாங்க முடிப்பாங்க செல்லுபடியாகவும் தாத்தாவுடைய நிக்காக செல்லுபடி இல்ல முதல்ல தாத்தாவை முடிக்கிறாரு இரண்டாவது தங்கத்தை முடிக்கிறாரு நிக்காக செல்லுபடியாக நிக்கா நிக்காக சில இடங்கள்ல சில குடும்ப சிரிக்கிறது சாதாரணமா சொல்றது என்ன திருமணம் என்று சொல்றேதா முடிக்கிற குரானுக்கு அது மாத்திரமா இருக்கு ஏக காலத்துல முடிப்பது ஹராம் அது அந்த குரான் கேட்கிறான் ஒராள் இல்ல என கேளும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சாரு குரானில் உள்ள ஹராம ஹலால் என்று அவர் காப்பியராகின்றார் குரான்ல ஹராமன்று ரெண்டு சகோதரிகளை ஏக காலத்துல முடிப்பதே ஹராமன்று வந்திருக்குது இல்ல எனக்கு ஏறும் எனக்கு கூறும் எனக்கு ஹலால் தெளிவார் சொன்னா அவர் ஹராமை ஹலால் ஆக்கியதுனால காஜராக ஆகிடுவார் நபிவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை உள்ளது ஒரு பெண்மணி எப்படி ஏக காலத்துல ரெண்டு சகோதரிகளை ஏக காலத்துல திருமணம் முடிக்கதா தாத்த இறந்தா தங்கச்சியை முடி கேளும் தங்கச்சி இறந்தா தாத்தவ முடி கேளும் நான இறந்தா தம்பிய முடி கேளும் அந்த சகோதரிக்காதே சட்டம் அல்லது தம்பி இறந்தோடு ஏக காலத்தில் அதே மாதிரி நபி அவர்களுடைய அதாவது ஒரு பெண்ணை முடிச்சிருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய மாமி தெளிவாக வருது குரான்ல உடன்ப சகோதரிகள் ரெண்டு பே முடிக்கவே கூடாது குரான்ல வந்தது அதுக்கு தெளிவா ஹதீசுல வருது ஒரு பெண்ணையும் அவளுடைய சாட்சி அவளுடைய மாமி ஒன்று பாப்பாவுடைய சகோதரிங்க தாத்தாவோ தங்கச்சோ அல்லது உமாவுடைய சகோதரி தாத்தாவோ தங்கச்சோ அப்படின்றா ஏக காலத்துல ரெண்டு பேரையும் முடிக்க இயலாது இதுவும் ஹராம் அது சில தெளிவாக பழுது இந்த பெண்ண முடிச்சா அவங்க ஹராம் அவங்க முடிச்சா இவங்க ஹராம் இந்த அடிப்படையில திருமணத்தின் மூலமாக மூன்று விடயங்களை அல்லா குறிப்பிட்டிருக்கின்றான் உங்களுடைய தாய்மார்கள் அதே மாதிரி மளிகல்ல உங்களுக்கு அதே மாதிரி இரண்டு சகோதரிகளை ஏக காலத்துல முடிப்பதும் ஆறாம் அதுக்கு கீழே ஹதி வருது ஒரு பெண்ணையும் அவளுடைய பாப்பாவுடைய சகோதரி அப்படின்னு அவளுடைய ஏக காலத்தில் சேர்த்து முடிக்கலாம் ஒரு பெண்ணையையும் அவளுடைய இந்த ஆயத்துக்கு மேலே இன்னும் ஒரு சின்ன ஆயத்துல வருது முடித்த அந்த பெண்மணிகளையும் நீங்க முடிக்கலாம் கருட உங்களுக்கு பின்னால நம்முடைய தந்தை வேறொரு திருமணம் முடிக்கிறாங்க நம்முடைய தந்தையுடைய மனைவியார் எங்களுக்கு சாட்சி உமா இல்லையே உமா இறந்துட்டாங்க அந்த சாட்சி போன்ற பெண்ணை முடிப்பதும் ஹராம் உங்களுடைய வாப்பமாறு முடித்த பெண்மணிகளையும் நீங்க முடிக்கானது ரொம்ப கோபமானது ஆனா நபி அவர்கள் இஸ்லாத்த கொண்டு வரும் போது பலர்கள் முடிச்சிருந்தாங்க என்ன எனக்கு முடிக்க விருப்பேன் நான் தான் முடிக்க மாட்டேன் கேட்பேன் என்று அந்த பெண்மணி வந்து நம்பீரத்தில் அவர்களை நீங்க முடிக்க வெச்ச கேடானது அது மான கேடானது எனக்கு கோபத்தை ஏற்படுத்த கூடியது அதனால அதற்கும் அல்லாஹூட்டு வைக்கிறார் வேற சகோதரிகளை சகோதரிகளே முதலாவது அவர்கள் எங்களுக்கு அதற்கு பின்னால் பாலுடியின் மூலமாக வந்த ரெண்டு பேர் வந்த ஐந்து அவர்கள் அதே மூலமாக அதே பேர்களூ அவர்கள் ஹரா மனைவியுடைய தாய்மார்கள் உங்களுடைய மனைவி வேறொரு கணவனை திருமணம் முடித்து அந்த கணவனின் மூலமாக கிடைத்த பெண் குழந்தைகள் இரண்டாவது உங்களுடைய மகன்மார்களுடைய மனைவிமார்கள் மூணாவது அதே மாதிரி இரண்டு சகோதரிகளை ஏக காலத்தில் முடிப்பது இது ஹராம் அல்லாஹு வைத்திருக்கிறான் சகோதரர்களே ஆஹ் முக்கியமா என்ன விளங்கணும் ஒன்று மகரமுடைய சட்டத்தை விளங்குகிறது இரண்டாவது சட்டத்துடைய அடிப்படையில் வாழ்றது எங்களுக்கும் மாற்று மதத்துக்கும் மத்தியில் வித்தியாசம் அதுதான் அவர்கள் படிப்பாங்க நுழைஞ்ச கூட்டிக் கொள்வாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்காது எங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன நாங்க படிக்கிறது வாழ்றதுக்கு நாங்க வந்து பயன் கேட்கிறது நடக்கிறதுக்கு நாங்க சும்மா வெறும் பெருமைக்கின்ற இடத்துல சேரல்ல நிர்வாகிகள் நாங்க இவ்வளவு பெருசு பண்ணினோம் அவங்க கேட்கல நீங்க எல்லாமே நீங்க சேர்ந்தது ஐநூறு பேர் சேர்ந்தாங்க ஆயிரம் பேர் சேர்ந்தாங்க நாங்க எங்களோட மாமில மகள் எங்கட சாட்சிய மகள் எங்கட பெரியம்மார மகள் அவர்களை சொந்த சகோதரி மாதிரி தான் நாங்க இதுவரைக்கும் பார்த்தோம் ஆனா இஸ்லாம் அதை வன்மையா கண்டிக்குது அவர்களை நீங்க திருமணம் முடிப்பது அப்படின்னு அவங்களோட பேசலாம் அப்படின்னு அவங்களோட பலகைல அப்படின்னு அவர்களோட தனிமையில இருக்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறது அதை குறைக்கிறது எடுத்த கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு பெண்மணி சும்மா இருந்தா வீட்டுக்கு வளமையா வந்து முன்னுக்கு பேசினவர் பேச மாட்டாரு கொஞ்சம் ஓதுங்கிறா அவ கொஞ்சம் ஓடியா இப்ப நாங்க முன்னு வரக்கூடாது இப்ப அவன் கொஞ்சம் ஓதுங்கிறா இவரும் கொஞ்சம் ஓதுங்கிறாரு அப்படி அப்படி நாங்க என்ன செய்யணும் வீட்டுடைய சூழலை மாத்தணும் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கிறது வேற வழியில் இருந்தாலும் நபி அவர் இருக்கக்கூடிய நீங்கள் வருவதை உங்களை நான் கண்டிக்கிறேன் கருத்து என்ன மனைவிக்கு சோதரர்கள் கணவனுக்கு மனைவியுடைய சகோதரிகள் எங்க பாஷையில் சொல்றாங்க ஆண்களுக்கு மது பெண்களுக்கு மச்சான் சொன்னாங்க இந்த கணவனுக்கு மதினிமார்கள் மனைவிக்கு மச்சான்மார்கள் மரணத்தை கூட பயங்கரமானது பாவம் சாதாரணமா நடக்கோ பாவம் நடக்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது என்ற கூலகத்தில அதில் ஒரு அகமுக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இது அந்த இல்லாத நேரத்துல மனைவி மச்சானோட மனைவி இல்லாத நேரத்துல கணவன் மதினியோட அல்லாஹ் பாதுகாக்கணும் நிறைய இடங்களே அல்லாஹான் மன்னிக்கணும் அவர்கள் அந்த பாவங்களுக்கு பாதுகாக்கணும் ஏன் இந்த மகரம பேநாதனானதான் இப்படி நடக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதனால வந்தோம் விஷயங்களை கேட்டோம் என்பதல்ல எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி இன்றைக்கு கல்யாணங்கள் என்று வந்து மகரம பே கல்யாணங்கள் காட்சிதா மாமிடா பெரிய பாடா பெரிய மாட மகல்மார்கள் எல்லாம் உண்டா பேசுறது ஒண்டா கீழி பண்றது கிண்டல் செய்யறது இது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன செய்யணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுல ஆக முக்கியமான நபி அவர்களுடைய ஒரு ஹதீர் அடுத்தூடுக்காரீங்க இப்படி நான் வெளியூர் போறேன் கொஞ்சம் எங்க வீட்டார்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நீங்க யாரா நம்பிக்கையா சொல்லிட்டு போய் அவர் உங்கடைய வீட்டுள்ள பெண்மணிகளுடன் தவறு செய்தார் நம்பிய சொன்னாங்க இது மன்னிக்க முடியாத பாவம் நீங்க வெளியூர் போறீங்க போறீங்க கொஞ்சம் சொல்லிட்டு மன்னிக்க முடியாத இன்னும் ஒரு ஹதியத்தில் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு ஆணை அந்த குடும்பத்தில் தவறுதலா நட குடும்பத்துல உங்க பெண்களுடன் இவன் தவறா நடந்ததுனால இவனுடைய அமல்ல வேண்டி அமல நீங்க எடுத்துக்கோங்க நபி கேட்டாங்க அப்பமா கண்ணுக்கும் அவனுடைய அமல்ல வேற என்ன மிச்சமாக இருக்க இந்த இதிலையும் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலான சிறியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதனால் இன்றைக்கு அநேகமான பாவங்கள் நடப்பதற்குரிய ஆணி என்ன இந்த மகரம பேரு சர்வ சாதாரணமா கதைக்கிறது சர்வ சாதாரணமா பேசறது சர்வ சாதாரணமா பழக இப்படி பழகிட்டாங்க இப்ப நாங்க எப்படி வானம் சொல்றது ஆனா நாங்க மனசு வச்சா ஏலும் அலம்துல்லா மேற்கத்திய நாடுகளில் நாங்க பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகள்ல அந்த சூழல்ல வளர்ந்து ஒரு இணம் அந்த பெண்ணையும் வளர்க்கிறாரு அந்த பெண்ணுக்கு ஒரு கும்பல புள்ள கிடைச்சு அந்த கும்பல புள்ளையோன் இருக்குது ஒரு மதரசா பெண்கள் மதரசா அந்த மதரசாவுல அந்த பெண் பிள்ளையை சேர்த்து ஆலிமாவோ ஆகியா என்ன விசேஷம் அண்டா அந்த இலங்கையுடைய சகோதரர் அவருடைய நானாவோ தம்பியோ அவர் சொன்னார் ஹசரர் நான் எங்கட நானா வீட்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷமா வாரேன் இதுவரைக்கும் எங்களை மதினிய கண்ணால கண்டதில்லை ஒரு இணிவு இடாசிகரித்து முடிச்சிருக்கிறார் மக ஆலிமாக ஆட்சி இன்னும் தன்னுடைய நானாவுடைய மனைவிய கண்ணான கண்டதில்லை எங்க கெனடாவுடைய வாழ்வோங்க நாங்க சென்ற வருஷம் இந்தியா போயிருந்த நேரத்துல பெங்களூருல ஒரு சிவாஜி நகரில் ஷிபா ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப விசேஷமான ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு ஒரு இஸ்லாமிய ஒரு வைத்தியர் அவர் தான் கன்சல்டன் அவர் தான் சேர்ஜன் அவர் அவர் தான் கரெக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியுடைய இமாமும் அவர் தான் எல்லா எம்பி எல்லா பதவிகளும் இருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு அதில் அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த வேலையில் ஒரு ரெண்டு பி எடுத்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்யறதுக்கு சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு பி வந்த உடனேயே அல்லது வரும்போதே பேஸ் கவர் பண்ணி வந்தாங்க பதினாறு வருஷமா எங்களோட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறாங்க அந்த விண்டையும் இதுவரைக்கும் நான் கண்ணால கண்டதில்லை எங்களோட ஒரு அரபி சகோதரர் இருக்கிறார் ஜித்தாவோட ஒரு டைம்ல பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாரு மௌலானா இப்படி பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு பெண்மணி எங்களோட வீட்டுக்கு இஸ்லாமிய பெண்மணி தான் வேலைக்கு வந்தான் நான் ஏர்போர்ட்ல போயிட்டு அவன் பிக் பண்ணினேன் பிக் பண்ணி கொண்டு வந்து எங்கட வீட்டுல வந்து நான் இந்த மனைவியிட்ட பாடம் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்ததோடு அவ தன்னை புல்லா மறைச்சு கொண்டு தான் இருப்பான் நான் வந்தா மேல் போவா நான் வெளியில போனா கீழ்மாடிக்கு வருவா சொன்னாரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னால அவன் நான் ஏர்போர்ட்டில் கொண்டு போயிட்டு விட்டேன் வந்து இறங்கும் போது அவளை கண்டது தான் அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு முறை கூட அவளை நான் பார்க்க தெbilda இஸ்லாமிய முறைப்படி வானூனும் இல்ல அது கனடாவாக இருக்கலாம் இந்தியா பெங்களூராக இருக்கலாம் ஜெகாவாக இருக்கலாம் தடைகள் ஒன்றும் இல்ல வேதான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே இந்த அடிப்படையில் மகரமுடைய விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் ஒன்று நாங்கள் விளங்குறது இன்னொன்று செயல்படுத்துறது உலகத்தில் உள்ள எல்லோரும் மீதும் விசேஷம் இந்த நாட்டில் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால இங்குள்ள முக்கிய நடக்கும்ப அவங்களுக்கு முஸ்லிம்கள் பெண்கள் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க நாங்க அல்லாவின் மீது நம்பி அல்லா மீது நம்பிக்கை வெற்றி நாங்க செஞ்சோம் அமலைகளை வீணாக்க மாட்டான் எங்களுடைய மாட்டான் அதனால் அமலை அறிவாத செய்கிற மாதிரி எங்களுடைய நடைமுறை பாவனைகளையும் இஸ்லாமிய முறைப்படினுடைய அடிப்படையில் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோக்கி செய்வானாக ஆகவே அல்ல நம்முடைய பாங்குளை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக நம்முடைய மணிமக்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக உண உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஆண்கள் ஆண்களையும் பெண்களையும் செல்வம் செழிப்பு சந்தோஷத்தில் இன்பக்கரமாக ஆக்கிவை பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா பிரச்சனைகளும் நீக்கி அவர்களுக்கு அமைதியான வாழ்வை கொடுப்பாயாக நோயாளிகளாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுப்பாயாக என்னென்ன விஷயங்களை கேட்கோமோ அதனுடைய அடிப்படையில் நாங்கள் செயல்படுவதற்கு நீப்பார்கள் அவர்களின் மூலமாக நம்முடைய கண்களை குளிரச் செய்வாயாக அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக எங்களை கேவலப்படுத்தாதையா அல்லாஹ் அவமானப்படுத்திறாதையா அல்லாஹ் அவர்களின் மூலமாக எங்கள கண்களை குளிரச் இந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் எந்தெந்த வகையில் பாடுபட்டார்களோ அவர்களுடைய முயற்சிகளை நீ கபூல் அவர்களுக்கும் நல்ல கூலிகளை கொடுப்பாயாக ரப்பிய ரஹ்மானே அனைவர்களையும் பொருந்தி நம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக ஒசல்லாஹல்ல முகம்மதின் ஓ ஆலிஹி ஓ சிஹி அஜ்மாயின்